சூரியதா செல்வம் போல் சேர்கவே என் ஆசாம் தூர ராகவர்க புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கறி ஆர்த்துகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் துடைவு உபன்யாசத்தின் உபயதாரர்களான திருமதி கே லட்சுமிபாய அமேரவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் அறுபத்தி எட்டு உக்கீர்ண ஸ்வர்ணரேணு திருத குரதலிதா பார்ஸ்வயோகோ சஸ்வத் அஸ்வைகி அசிராந்த பிராந்த சக்கரக் கிரம நிகில மிலன் நெய்மி நிம்னா பரேண மேரு மூர்த்னி அகம் வோ விகடயது ரவேர் ஏகவீட்டிர் ரதசிய சோ உஷ்மோ தத்தா அம்புரித்த பிரகட்ட புலினோ உத்தூசரா ஸ்வர்துனீவ சூரியனுடைய ரதத்தின் பெருமையை சொல்லிக்கொண்டு வருகிறார் மயூரகவி இப்போது அந்த ரதமானது எவ்வளவு பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ரதத்தின் சக்கரத்தினுடைய சம்மந்தத்தினால் அது செல்லுகிற வீதியிலே ஏற்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு படிமாணம் ஒரு பள்ளம் அது கூட மக்களுக்கு பாவங்களை போக்க வல்லது அப்படின்னு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறாங்கள நான் சொல்கிறதுன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை நான் காட்டி இவர் எவ்வளவு மகான் அப்படின்னா இவர் நடந்து போன பிறகு இவர் மிரிச்சதுனால மணலில் ஏற்பட்ட பள்ளம் இருக்கேன் அந்த பள்ளத்தை நீங்கள் தொட்டு கும்பிட்டால் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது எப்படியோ அந்த அளவுக்கு தான் இங்கே சொல்கிறார் சூரியனுடைய ரதத்தினுடைய ஒற்றை சக்கரமானது மேருவினுடைய தலைப்பிலே ஓடும்போது ஏற்பட்ட பள்ளம் இருக்கே அந்த பள்ளமானது உங்கள் எல்லாருக்கும் பாவங்களை போக்கட்டும் அப்படின்ற எடுத்தடுப்பில் இது விவரம் தெரியாமல் கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க சூரியனுடைய ரகம் ஆசீர்வதிக்கட்டும்னு சொன்னாலும் பரவாயில்ல சூரியனுடைய ரகம் போன பாதையில் அந்த சக்கரம் ஏற்படுத்தின பள்ளம் உங்களுக்கு நல்லது செய்யட்டும்னா இது என்ன டூமிச்சாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நான் சொன்னேன் பெரியவங்களுடைய பாதம் பட்ட இடமெல்லாம் புனிதமானது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவங்க சொல்லுவாங்க பெரியவாச்சான் பிள்ளை உங்களுக்கு தெரியும் அவருடைய வியாக்கியானம் படிச்சுட்ருக்கோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் குடியிருந்த ஊருக்கு ரெண்டு உத்தம வைஷ்ணவர்கள் போனார்கள் அவங்களும் பெரியவங்க ஆச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்தவங்க அப்போ பெரியவாச்சான் பிள்ளை நடமாடிய இடம் அல்லவா இதுன்னு ஒருத்தர் சொன்னார் உடனே இன்னொருத்தர் என்ன பண்ண டபக்குன்னு குனிஞ்சு தரையில் இருந்த மண் ஒரு சிட்டி கட்டிட்டு வாயில் போட்டுக்கிட்டேன் என்னென்னா ஞானம் நடமாடிய இடம் இந்த பூமியே புண்ணிய பூமி அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை காலம் எந்த காலம் இவங்க போகிறது எந்த காலம் இப்போது பெரியவாசான் பிள்ளையை நடந்து போகிறது ஏழு பதினஞ்சு அப்படின்னா ஏழு பதினாறுக்கு போய் ஒருத்தர் அந்த மண் எடுத்து வாயில போட்டாலும் பரவாயில்ல பெரியவாச்சான் பிள்ளை காலமாகி அவர் வைகுண்டம் போய் எவ்வளவோ நாள் போச்சு பின்னால் இவங்க போகிறாங்க பெரியவாச்சான் பிள்ளை நடமாடிய ஊருங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அவருடைய பாதம் பட்ட இடத்து மேலே எவ்வளவோ மண் வந்திருக்கும் போயிருக்கும் மாறியிருக்கும் மழை பெஞ்சிருக்கும் அடிச்சிருக்கும் நிலமையெல்லாம் மாறியிருக்கும் இருந்தால் கூட அந்த மண் புனிதமானது அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் அவர் எடுத்து வாயிலை போட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அப்போ தான் நல்லபடியாக புரிஞ்சிக்க முடியும் சூரியனின் ரதத்தினுடைய சக்கரமானது பள்ளம்பதிய ஒரு சாலையிலே போகிறது அந்த பள்ளமானது உங்களுக்கு பாவங்களை போக்கட்டும் அப்படிங்கிறார் அப்படின்னா சூரியனுக்கு எவ்வளவு மகிமை அந்த ரதத்துக்கு எவ்வளவு மகிமை அதன் சம்பந்தத்தினாலே அந்த சக்கரத்துக்கு எவ்வளவு மகிமை அதன் சம்பந்தத்தினாலே அந்த சக்கரம் ஏற்படுத்தின பள்ளத்துக்கு எவ்வளவு மகிமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மகான் அல்லது ஒரு தெய்வம் அல்லது ஒரு புண்ணியக்ஷேத்திரம்னு இருந்தால் அதோடு சம்பந்தப்பட்ட சம்பந்தா சம்பந்திகள் தொடர்புடையவனோடு தொடர்புடையவனோடு தொடர்புடையவனோடு தொடர்புடையவன் புனிதமானவன் அப்படிங்கிற மனப்பாருமே அதுதான் இங்கே என்னம பார்க்குறோம் உக்கீர்ண ரேணு துருத கத தலிதா பார்ஸ்வயோகோ சாஸ்வதவைகி அசராந்த பிராந்த சக்கர கிரமணிக்கில மிளன் நேமின மேருமலையினுடைய உச்சியை இந்த ரதம் தாண்டி போகிறது மேருமலை ஒன்று தங்கம் நிறைந்தது அல்லது தங்கத்தால் ஆனது இது வந்து பௌராணிக்க மலை கண்ணால் பார்க்க முடியாத புராணங்களிலே மட்டும் சொல்லப்பட்டிருக்கிற மலை அப்போது உத்கீர்ண ஸ்வர்ணரேணு ஸ்வர்ணரேணு அப்படின்னா தங்கத்தூழ்கள் ஸ்வர்ணம்னா தங்கம் ரேணுன்னா தூசின்னு அர்த்தம் பெரியவங்களை பற்றி சொல்லும்போது பாத ரேணு அப்படின்னு சொல்லுவாங்க தங்களுடைய திருவடி தூசி தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வித்ரநாராயணங்கிறது அவருடைய ஏற்பெயர் அவர் தன் பெயரை மாற்றி தொண்டருடைய பாதத்திலே ஒட்டியிருக்கிற தூசி நான் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன் தொண்டடி பொடியாழ்வார் பக்தாங்கிரி ரேணு அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க பக்தாங்கிரி ரேணுனா தொண்டர் அடி பொடியாழ்வார் இங்கே ஸ்வர்ண ரேணு தங்கத்தூள் அந்த மேருமலையில் அப்படி கிடக்கு ஏராளமாக கால் வச்சிங்கன்னா மூணடி ஆழத்துக்கு மணல் மாதிரி புதையும் அது வந்து தங்கத்தூள் நாமெல்லாம் அந்த இடத்துக்கு போனால் கால் வச்சால் காலை எடுக்க மாட்டோம் நாம் விதிக்கிறதுக்கு போனால் தங்கம்னா எதும் காலை எடுப்பான் கால் நல்லா உள்ளே விட்டு முழங்கால் வரைக்கும் இறக்கி அதை அப்புறம் நல்லா எடுத்து அதை பூரா உதறி ஒரு பையில வச்சுக்கிட்டு கலெக்ஷன் பண்ணி கொண்டுருவான் எல்லாம் கோல்டன் ஸ்டாண்ட் அப்படின்னு ஆனால் இந்த குதிரை தெய்வீக குதிரை சூரிய நாராயணனுடைய ஏழு குதிரைகள் அவைகளுடைய ஞானம் எவ்வளவு இருக்கா இந்த தங்கமலா நசிங் அதாவது கல்லும் காஞ்சனமும் ஒன்று என்று எண்ணும் நல்ல கனபரிமான பக்குவம் மனசில் வந்துவிட்டால் ஞானம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு தங்கத்தை பார்த்தா ஐயோ தங்கமாச்சே அப்படின்னு நினப்பில்லாமல் இது ஒரு உலோகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்குவம் வந்துவிட்டாலே உங்களுக்கு மெல்ல மெல்ல ஞானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதை தான் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த முத முதல்ல இதயத்தை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணிய ஒரு டாக்டர் வந்து கருப்பர் வெள்ளையரில் நீகுறோம் அவர்களையெல்லாம் கருப்பர் என்று வெறுத்து ஒதுக்கிய இந்த வெள்ளை அரசாங்கம் இவர் இந்த மாதிரி முத முதன்னு மாற்று இதைய சிகிச்சை செய்து வெற்றியடைஞ்சிட்டாருன உடனே உனக்கு மாதம் பத்து லட்சம் டாலர் சம்பளம் தர்றேன் நீ வா அமெரிக்க அரசாங்கம் கூப்பிடுது மூணு லட்சம் டாலர் தரேன் இங்கிலாந்து அரசாங்கம் கூப்பிடுது இவர் என்ன சொன்னால் நாங்கள் கருப்பாக உக்கிற வெறுத்து ஒதுக்கிறீங்க இப்போ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னா உடனே விலை பேசுகிறீங்க நான் ஏன்னா ஆடா மாடா நான் வரமாட்டேன் என் தாய் நாடு தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டார் அப்போது ஒரு தேசப்பற்று உள்ளவனுக்கே பணத்தை வேணான்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை எவ்வளவு இருக்குது அப்படின்னா சூரிய நாராயணனுடைய ரதத்தில் பூட்டப்பட்டு இருக்கிற தெய்வீக குதிரைகள் அவர்களெல்லாம் சித்தர்கள் பக்குவத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு தங்கத்து மேலே நாட்டம் இருக்கணும்னு எப்படி நாம் சொல்ல முடியும் அதான் உக்கீர்ண உக்கீர்ன அப்படின்னா வாரி இறைத்து நடக்கும் மனிதர்கள் நடக்கிறதுக்கும் குதிரை நடக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டுங்க என்னான்னா மனுஷன் பாதத்தை பதிச்சு பதித்து நடப்பான் குதிரை என்ன பண்ணும் ஒரு ஸ்டெப்பு வச்சு அப்படி வாரிவிடும் அந்த மண்ணை கிளப்பி விடும் குதிரை நடக்கும்போதும் மதுரை மனுஷன் நடக்கிற போதும் என்ன வித்தியாசம்னா குதிரை நடக்கும்போது தூசி கிளம்போம் அதுவும் குதிரை ஓடிச்சுன்னா ரெண்டு பக்கமும் தூசி வாரி இறைக்கப்படும் தங்க தூசி மேலே குதிரைகள் செல்கின்றன அப்போ என்ன ஆகுது அந்த தங்க தூசியை வாரி இறைக்கிதான் ரெண்டு பக்கம் உக்கீர்ன அப்படின்னா வாரி இறைத்தல் உக்கீர்ன ஸ்வர்ண ரேணு துருத துரதன்னா வேகமாக இப்போ தமிழில் பேசும்போது துரிதமாக வா அப்படின்னு சொல்கிறோம்ல துரு துரிதம் என்பது வேகமாகும் ஃபாஸ்ட்லி இந்த வாரத்தினால் துரத என்றால் வேகமாக குர குர அப்படின்னா குதிரையினுடைய குழம்பு குர என்று அழைக்கப்படும் மனிதனுடைய பாதத்தை ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி குதிரையினுடைய பாதத்தை ஃபுட்டுன்னு இங்கிலீஷில் சொல்ல மாட்டான் ஹூஃப் அப்படிமா ஹெச்ஓஓஎப் ஹூஃப்னா குதிரையினுடைய பாதம் எஃப்ஓஓடினால் மனிதனுடைய பாதம் அதே மாதிரி குரங்கனுடைய கையை வந்து பிஏ டபிள்யூமா பாம்னு சொல்ல பா அப்படிமா எ மங்கீஸ் பா அப்படிமா அது மாதிரி குதிரையினுடைய காலுக்கு குர அப்படின்னு பேர் ஆனால் இங்கே வடிவந்தான் குதிரையை தவிர அவைகளெல்லாம் ரொம்ப தெய்வாம்சமானவை கருடாழ்வார் பார்க்குறதுக்கு பறவையாக இருந்தாலும் வேதபுருஷர் என்று சொல்லுவோம் அது மாதிரி இந்த குதிரை தெய்வீக குதிரை அதெல்லாம் வந்து நித்யசூரியர்கள் அவர்களுடைய காரியவை கொண்ட அவதாரம் என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் பெரிய மகான்கள் அவதாரம் எடுப்பார்களா அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம் இப்போ பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு திவிட்சேத்திரம் போகிறீங்க இப்போ சோழிங்கபுரம் போகிறீங்க சோழிங்கபுரத்துக்கு போனால் அங்கே நிறைய குரங்குகள் பார்க்குறோம் அதில் எல்லாமே நிஜ குரங்குகள்னு சொல்ல முடியாது சில குரங்குகள் சித்தர்களாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை ரமண மகரிஷி உயிரோடு இருந்தபோது சில பக்தர்கள் கிரிவலம் வந்தார்கள் கிரிவலம் வர்றதுனால் அந்த மலையை சுற்றி வர்றது ஒரு பௌர்ணமி அன்றைக்கி அப்படி கிரிவலம் வரும்போது வேத மந்திரங்களை சொல்லி கொண்டு வந்தார்கள் ஏன்னா அவர்கள் வேதம் கற்றவர்கள் அப்படி வேத மந்திரங்களை சொல்லி கொண்டு வரும்போது அந்த அருணாச்சல மலையிலிருந்து ஒரு சிறுத்தை புலி இறங்கி வந்தது சிறுத்தை புலி இறங்கி வந்ததுன்னா பாஞ்சி வரலை நெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ஆமச்சு இவர்களை நோக்கி வந்தது இப்போ எல்லாம் ஸ்டாஃபாயிடாங்க மந்திரம் சொல்கிறதுன்னு நின்று போச்சு நடந்து போகிறதுன்னு நின்று போச்சு ஏன் இவங்க ஓடலை அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் உலகத்திலேயே வேகமாக ஓடக்கூடிய துராணி எது சிறுத்தை சிறுத்தை வந்து ஒரு மணிக்கு இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓடும் அது ஓட்டம் பிடிச்சிச்சின்னா அதுக்கிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு மனுஷன் ஓடி கழிச்சு சாகிறதை விட ஓடாமல் நின்று ஃப்ரெஷ்ஷாகவே செத்துடலாம் வீணாக ஓடி களைப்படைய வேண்டிய அவசியம் இல்லை சிறுத்தைக்கிட்டேன்னு வந்து தப்பிக்கவே முடியாது அப்படி நின்றுட்டாங்க மந்திரமும் நின்று போச்சு அந்த சிறுத்தை என்ன பண்ணிச்சு அதுவும் நின்று போச்சு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இந்த பொசிஷன் பத்து நிமிஷம் இவங்களால் முன்னே போகவும் முடியல பின்ன வரவும் முடியல அந்த சிறுத்தையும் பின்ன போக மாட்டேங்குது முன்னே வர மாட்டேங்குது கை காலம் விடவிட விட விட நான் ஆடுது கும்பிடாத சாமியெல்லாம் கும்பிட்றாங்க பத்து நிமிஷம் கழித்து அது மெதுவாக வந்த வேகத்திலேயே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு மலை மேலே ஏறி போயிடுச்சு இவங்களாம் பார்த்தாங்க அப்பா கிரிவலம் நல்லா எந்த நேரத்தில் ஆரம்பித்தோமோ தெரியல காலாகாலத்தில் போய் ரமணரை பார்த்து ஆஜீர்வளம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நேராக ரமணருடைய குடிசைக்கு சென்றார்கள் இவங்க போன உடனே அவர் இவங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னால் என்ன சிறுத்தை புலியை பார்த்து பயந்துடுங்களா அப்படின்னு அவர் பேச்ச ஆரம்பிக்கிறார் என்ன சாமி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னே அவர் சொன்னார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சிறுத்தை இல்லை இந்த அருணாச்சல மலையிலே தவம் செய்யக்கூடிய ஒரு சித்தர் அவர் அடிக்கடி இந்த மாதிரி வேஷம் புலி வேஷத்தில் வருவார் ஏன் இப்போ உங்கள் கிட்டே வந்தார்னா நீங்கள் வேத மந்திரங்களை சொன்ன உடனே அவர் காதில் வேத மந்திரங்கள் விழுந்து ரொம்ப நாள் அந்த வேத மந்திரங்களை கேட்கணுங்கிற ஆசையில் உங்களை நோக்கி வந்தார் நீங்கள் அவரை பார்த்தோன்னே பயந்து நிப்பாட்டிட்டீங்களா அவர் வெயிட் பண்ணி பார்த்தார் மறுபடியும் நீங்கள் ஆரம்பிப்பீங்க என்ன ஆரம்பிக்கல வருத்தப்பட்டு அவர் திரும்பி போயிட்டார் அவர் இப்படி என்னை தாண்டி போகிறபோது அவருடைய மனோ அலைகளாலே எனக்கு இந்த விஷயத்தை சொன்னார் அப்படின்னு ரமணர் சொன்னார் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி கிரிவலம் வரும்போது புளியை பார்த்தா பயப்படாதீங்க இந்த ஏரியாவில் மனிதர்களை அடித்து சாப்பிடக்கூடிய விலங்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார் ரமணருடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கு அதனால் மகான்கள் விலங்கு ரூபம் எடுப்பார்கள் பறவை ரூபம் எடுப்பார்கள் பள்ளி ரூபம் எடுப்பார்கள் பூச்சி ரூபம் எடுப்பார்கள் அது நமக்கு தெரியாது ஏன்னால் நேரடியாக தெய்வீக ரூபத்தில் வந்து நம்மக்கிட்ட பேசவும் பழகவும் நமக்கு தகுதி இல்லை அவ்வளோ தூரம் நாம மகான்களாக இருந்தால் அவங்க ஏன் அந்த ரூபத்தில் வர்றாங்க நேரடியாக வந்துட்டு போகிறாங்க அதனால் இங்கே குதிரையின் குழம்புன்ன உடனே நீங்கள் கேவலமாக ஜற்கா வண்டி குதிரையை நினச்சிடக்கூடாது இவங்கள்லாம் நித்தியசூரி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் குர தலிதா தலிதானால் பிழக்கப்பட்ட என்ன பிழக்குது இந்த மேருமலையினுடைய உச்சியின் பாறைகளை தங்கள் குழம்புகளாலே அடித்து பிளக்கின்றன பார்ஸ்வயோகோ சாஸ்வத் அஸ்வைகி சாஸ்வதம்னா எப்போதும் நர்த்தம் சஸ்வத் அப்படின்னு சொல்லலாம் சஸ்வத் என்றாலும் எப்பொழுதும் நர்த்தம் சில புத்தகங்களில் சாஸ்வத்துங்கிற மாதிரி பாடம் சஸ்வத் அப்படின்னா ஓயாமல் அஸ்விகி குதிரைகளாலே பார்ஷ்வயோகோ பார்ஷ்வயோகோ என ரெண்டு பக்கமும் இரண்டு பக்கங்களிலும் இந்த குதிரையானது தங்க தூசியை மாறி இறைத்து கொண்டு போகிறது வள்ளல் போலே கரணன் என்ன பண்ணுவானா ஏழை மக்கள் இருக்கிற இடங்களுக்கு போகிற போது பக்கத்தில் தளபதி அமைச்சர்களில் தட்டு தங்கத்தையும் வைரத்தையும் நவரத்தனங்களையும் வச்சு கொண்டு வர சொல்லிவிட்டு இப்படி ரெண்டு கையான எடுத்து அப்படியே வீசிக்கிட்டே போவோம் ஏழை மக்கள் இருக்கிற பகுதியில் போகிற ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து பொறுக்கிக்கு வாங்கலான் தயாளுபுரம் அவனுக்கு பணத்தில் பற்றி இல்லை கடைசி வரைக்கும் பற்று இல்லை அதனால தான் அவன் கர்ண மகாராணி பாண்டவர்களை விட சிறந்தவனாக பெயர் பெற்றார் பக்தர் துக்காராம் அவங்களுக்கு தெரியும் இந்த துக்காராம் வந்து ஒரு நாள் உஞ்சபுரத்திக்கு போயிட்டு ஏதோ கொஞ்சம் அரிசி கிடைச்சது வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு பணக்காரர் கரும்பு தோட்டம் கரும்பு அறுவடையாக இருந்தது அவர் உடனே என்ன பண்ணார் சாமி கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு கரும்பு ஒரு கட்டாக கட்டி இதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கொடுத்தார் உடனே இவரை வந்து தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஒரு ஏழை தொழிலாளி வந்து ஐயா நான் உதவி செய்யட்டமா அப்படின்னா இல்லைப்பா நானே தூக்கிக்கிறேன் நீ அந்த ஏழை சுமார் இருக்கக்கூடாது ஓடி போய் குக்கராம்முடைய வீட்டுக்கு போய் அவருடைய மனைவி கிட்டே அம்மா அம்மா உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு இன்றைக்கி ஐயா ஒரு கட்டு கரும்பு கொண்டு வராது எல்லாம் கடிச்சு சாப்பிடுங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த அம்மா அப்பா நம்ம ஆயுஸில் கரும்பை கட்டாக பார்த்ததே கிடையாது இப்போ நம்ம வீட்டுக்கு கட்டு கரும்பு வருதுடா ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிடலாம் தான் நினச்சிக்கிட்டுருக்கு இவர் வரும்போது வழியில் இருந்த ஏழை குழந்தைகள்லாம் மாமா மாமா எனக்கு ஒரு கரும்பு கொடுங்க எனக்கு ஒரு கரும்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு இவர் என்ன பண்ணார் ஒவ்வொருத்தரும் கேட்குற போது ஒவ்வொரு கரும்பாக உருவி இந்த அணியை வச்சுக்கோ இந்த அணியை வச்சுக்கோன்னு கூப்பிட்டுட்டே வர்றார் கடைசியில் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஒரே ஒரு கரும்பு தான் மேதி இருக்குது நல்ல வேலை வீடு வந்துடுச்சு இல்லைன்னா அதையும் எவனாவது கேட்டிருப்பான் கொடுத்துருப்பான் பற்றத்து மனுஷன் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த அம்மா வந்து என்னங்க என்னமோ ஒரு கட்டு கரும்பு கொண்டு வர்றதாக அவனை சொல்லிவிட்டு போனானே அப்படின்னா அவன் சொன்னது என்னமோ வாஸ்தவம் தான் வர்ற வழியில் கேட்டாங்க கொடுத்துட்டேன் இந்த ஒன்று தான் மெஞ்சினது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு இவர் தானம் பண்ணுறதை நினச்சா அப்படி பற்றிக்கிட்டு வரும் ஏன்னா வீட்டில் சோத்துக்கு இல்லாத போது கூட இவர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஒரு ஜவுளி கடை வச்சு கொடுத்தா வந்த ஏழைகளுக்கெல்லாம் இலவசமாகவே சேலை எடுத்து கொடுத்துட்டாரு ஜவுளி கடை ஒரே நாளில் க்ளோஸ் அப்படியே ஆகி போச்சு இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த ஒருத்த கரும்பு வேகமாக வாங்கிச்சு வாங்கி அந்த கரும்பாலேயே ஓங்கி ஒரு முதுகலை போட்டுச்சு நல்ல மனுஷன் யானையர் அப்படின்னு இது போட்ட அந்த கரும்பு ரெண்டு துண்டு உடனே அவர் களைகலைன்னு சிரிச்சாரான் பரவாயில்லையே இருக்கிற ஒரு கரும்பில் உனக்கு பாதி எனக்கு பாதினு தொண்டு போட்டு கொடுத்துட்டியே தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றின்னு சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டா இவங்கள்லாம் வந்து பலலோகத்தை சேர்ந்த மனுஷன் இந்த உலோகத்துக்கு சேர்ந்தவங்க இல்லை அது மாதிரி தங்க தாதுக்களை இந்த குதிரைகள் ரெண்டு பக்கமும் வாரி இறைச்சிட்டு போகுது இந்த தங்கமெல்லாம் எங்கள் கால் தூசி என்று சொல்லி சஸ்வத் அஸ்வைஹி ஓயாமல் குதிரைகளாலே பாஸ்வயோகோ இரண்டு பிரமும் ரசாந்தன்னு ஆரம்பிக்கல ஆக்சுவலாக ரசாந்தையில் அஸ்ராந்த அந்த ராணா வந்து சந்தியினால் வந்திருக்கு அந்த ராணாவை நீக்கி நீங்கள் படிக்கிற போது அஸ்ராந்த பிராந்த சக்கர க்ரம நெகில நேமி நிம்னா அப்படின்னு வரும் இந்த நீல தொடரில் அவர் என்ன சொல்கிறார் ஓயாமல் அந்த சக்கரத்தின் மேலே ஒரு வட்டிகை ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு பட்டான்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் புதரவண்டி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு பட்டா ஒன்று வெளியே போட்டிருப்பான் அப்போ தான் வந்து அந்த சக்கரம் இன்டாக்டாக இன்றைக்கும் உடையாமல் அந்த வண்டி சக்கரத்தினுடைய இரும்பு பட்டா இது வேகமாக ஓயாமல் போகிறதுனால அந்த மேருமலையினுடைய ஜலத்திலே ஏற்படுத்தின பள்ளம் அந்த பள்ளத்தை பற்றி பேசுகிறார் இவர் அஸ்ராந்த அப்படின்னா ஓய்வில்லாமல் டெஸ்ட்லெஸ்லி சீஸ்லெஸ்லி இன்சஸன்ட்லி ஆல்வேஸ் அஸ்ரா பிராந்த பிராந்த அப்படின்னு சொன்னேன் சுழற்சின்னு இப்போது நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன் பிராந்தி அப்படின்னா புத்தி சுழற்சி அப்படின்னு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் பிராந்தியும்பாங்க அந்த பிராந்தி வந்தவங்களுக்கு என்ன ஆகும்னா தலை சுற்றும் மதிமயக்கம் தலை கருகிறதுக்குன்னு சுற்றுகிற மாதிரி இருக்கும் இந்த குடிகாரனை கேட்டிங்கன்னா நான் ஸ்டெடியாக தான் போய்கிட்டுருக்கேன் ரோட்டில் எல்லோரும் என்னை பார்க்குறவங்கலாம் யோ பார்த்து போயா பார்த்து போயான்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல நான் ரொம்ப ஸ்டடியாக தான் போயிட்ருக்கேன் பிளாட்ஃபார்மில் அப்படின்பா போகிறவனுக்கு என்ன தோணுன்னா அவன் நேராக போயிட்டுருக்குற மாதிரி தான் தோணும் பார்க்குறவனுக்கு தான் தெரியும் அவன் இசை இசை தான் போவான் இங்கே இருந்து அங்கே அங்கே இருந்து இங்கே இங்கே இருந்து அங்கே போயிட்டுருவான் ஏன்னா அவனால் நிறையா ஒரு ஸ்டடியாக போக முடியாது காரணம் என்ன புத்தி சுழல்கிறது அதனால தான் பைத்தியத்துக்கும் மதிப்பிராந்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு ஒரு தடவை தேவேந்திரனுக்கே பைக்கியம் முடித்து போயிட்டான் அது எப்படின்னா நுசத்துன்னு ஒரு முனிவர் அந்த முனிவருடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தபோது என்னது தலை தலை குளிச்சுட்டு வெளியில் தலை காய வச்சுக்கிட்டு இருந்தது அப்போது ஆகாய விமானத்தில் இந்திரன் போய் கொண்டிருந்தான் இந்திரனுக்கு எப்போதுமே பெண்கள் மேலே ஒரு கண்ணு குறிப்பாக மற்றவருடைய மனைவின்னா ஒரு இஷ்டம் அது பார்த்தான் பார்த்தா அந்த ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி கிட்டே வந்துட்டான் வந்தால் அது ரிஷி பத்தினியாக இருந்ததுனாலே அவள் பார்த்த பார்வையில அவனால் கிட்ட நெருங்க முடியல அவள் கர்ப்பதியாக இருந்தால் வயிற்றுக்குள்ளே இருந்த சிசு ரிஷியினுடைய சிசுவாதனாலே அது உள்ளே இருந்தே தெய்வீக அலைகளை வீசுது இவனால் கிட்ட நெருங்க முடியல இது எப்படிதான் இவளை கையப்பிடிச்சி எடுக்கிறதுனு யோசனை பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அந்த நுதத்தியு என்ற முனிவரே வந்துட்டார் வெளியே போனவர் வந்த உடனே பார்த்தார் அவருக்கு ஒரு க்ஷணத்தில் புரிஞ்சு போயிடுச்சு இவன் எதுக்காக வந்திருக்கான் இப்போ நமக்கு நம்ம வீட்டு பொண்ணோட ஒரு காலேஜ் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தானா பார்த்த உடனே புரியுமில்ல அவன் எதுக்காக வந்திருக்கானா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுமா நான் டைம் கேட்குறதுக்கு வந்தேன் நோட்ஸ் வாங்குறதுக்கு வந்தேன் ஜாமெட்ரி பாக்ஸ் கீழே வந்தேன்மா நாம் அந்த வயசை தாண்டி வந்திருக்கோம் நமக்கு தெரியாமல் எதுக்காக வந்திருக்கான் இவன் டாபடிக்க வந்திருக்கிறான்டா அப்படின்னு அதை புரிஞ்சுக்கோம் இல்லையா இந்த நுதர்த்தி என்ற மனிதர் அதனை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார் ஓ இந்திரனா கௌதமர்வர் பட்ட பாடு மறந்து விட்டதா அப்படின்னார் உடனே இவன் தப்பிச்சும் பிடிச்சேன் ஓட்டம் முடிச்சுட்டான் அந்த இடத்துல இன்னும் ஒரு நிமிஷம் அங்கே நின்னம்னா சாப்ப சதுபத்து போட்டு போறாரு அப்படின்ட்டு அப்போது அங்கே இருந்த ரிஷி புத்திரர்கள் மற்ற ரிஷிகணங்கள் மற்ற பெண்கள் எல்லாம் ஹே சத்தம் போட்டு திரித்து கை தட்டி பரிகாசம் பண்ணி விட்டார்கள் அதை நினச்சி அவனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அதனால் என்ன பண்ணிட்டான் நேராக போய் தர்பாருக்கு போகாமல் மேதுமலையில் போய் ஒளிந்து கொண்டான் இந்திரனை வந்து சிம்மாசனத்தில் காணவில்லை என்ற உடனே இந்திரலோகத்த தேவர்கள் அவனை தேடினார்கள் அவங்க எங்கே தேடி போனாலும் இந்த நியூஸ் அவங்க காது கேட்டுச்சு நிருத்தி முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் அவமானப்பட்டு அவன் எங்கேயும் ஒழிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இது வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஹெட்லைன்ஸில் வந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு அந்தரங்கமான ஒரு தொண்டன் இந்திரனை மேருமலையில் பார்த்து மகாராஜா பதினான்கு லோகங்களிலும் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்னை பற்றி பேசுகிறாங்களா என்னப்பா பேசுகிறாங்கன்னா இல்லை நுதித்தி முடிவருடைய ஆசிரமத்துக்கு அப்படின்னா போதும்போது நிறுத்தினது நீ முடிக்க வேணாம் நீதிங்க இது தான் இல்லைன்னு பேசுகிறாங்களா எப்படி தெரியும் எப்படி தெரியுமோ தெரியாது பதினான்கு உலகங்களிலும் நீங்கள்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் போயிட்டான் உடனே இவன் அப்படியே உட்காந்து ஒரு நினச்சிக்கிட்டோம் சே நம்ம நிலமை இவ்வளவு மோசமாகி போச்சேடா அப்படின்னு அதை நினைக்க நினைக்க அவனுக்கு பைத்தம் முடிச்சு போச்சு புத்தி பெருமையாகி போச்சு புத்தி பேதரித்து விட்டது அப்போ தேவர்கள் இதை கண்டுபிடித்து அவர்களுடைய தேவ குருவாகிய வியாழ பகவான் ஆகிய ப்ரகஸ்பதியிடம் சுவாமி இந்த மாதிரி ஆகி போச்சு என்ன செய்யறதுன்னு கொஞ்ச நாள் பொறுங்க இதோ அக்ஷய திருதியை வருது அக்ஷய திருதியை அன்னைக்கு வைத்தியம் பார்த்தா உடனே குணமாகும் அதனால் அக்ஷய திருதியை அன்னைக்கு அவனுக்கு வைத்தியம் பார்ப்போம்னு சொல்லி அவனை அக்ஷய திருதியை அன்னைக்கு தேவ கங்கையிலே நீராடச் சொல்லி ஹரிஹரி ஹரிஹரின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னார்கள் அவன் ஹரிஹரின்னு சொன்னான் இந்த ஆபத்துக்காரன ஸ்தோத்திரமொரு ஸ்தோத்திரபர்கள் அதில் ஹரிதான் வைத்தியன் ஹரிநாமந்தான் மருந்து ஹரிதான் சக நோய்களையும் போக்கும்னு ஒரு வரிவர் அதனால் அந்த ஹரிநாமஸ்மரணத்தினாலே அவனுடைய பைத்தியம் தெளிந்தது அதனால் வைத்தியம் பார்க்குறவங்க அக்ஷய திருதி அன்னைக்கு முத முதலு மருந்து சாப்பிடுங்க வைத்தியம் பாருங்கள் உங்களுக்கு நல்லது தான தர்மம் பண்ணி தான் அக்ஷயத்திரத்திலேயே அன்னைக்கு பண்ணினால் விசேஷமான பலனை என்று சொல்லுவார் இப்படியாக இந்த பிராந்த சுழற்சிங்கிறத பற்றி சொல்லும்போது இந்திரனுடைய புத்தி பிராந்தியை பற்றி சொன்னேன் அசிராந்த பிராந்த ஓய்வில்லாமல் சுழலும் சக்கரக் கிரம அந்த சக்கரத்தினுடைய போக்கு எப்படி இருக்கிறாங்க நிகில மிலன்னு பரிபூர்ணமாக நிகிலனா முழுவதும் மிளனுனா சேர்ந்து இருக்கிற அந்த சக்கரத்தோடு அது வெளியே இருக்கிற பட்டாவானது முழுக்க அப்படி சேர்ந்துருக்கு ஒட்டி இருக்கும் இல்லையா அப்படி முழுக்க சேர்ந்திருக்கிற நேமி நேமிங்கிறது அந்த வெளிப்பட்டா நிம்னா நிம்னா அப்படின்னா நிம்ன என்றால் பள்ளமான அல்லது ஆழ்ந்தன்னு பேர் இங்கே நிம்னான பள்ளம் அது உண்டு பண்ணி தான் பள்ளம் மகாலட்சுமிக்கு நிம்னாபிகை நமக அப்படின்னு ஒரு நாம விழி உண்டு ஆழமான தொப்புள் உடைய விழை உனக்கு வணக்கம் தொப்புளானது வெளியே புரத்திக்கிட்டு இல்லாமல் பள்ளமாக இருக்கணும் ஆண்களுக்கும் அப்படி தான் பெண்களுக்கும் அப்படி தான் என்பது பள்ளத்தை குறைக்கும் இங்கே இந்த மாதிரி பள்ளத்தை அது ஏற்படுத்தி அந்த ரதம் எவ்வளவு பாரமானது எவ்வளவு கனமானதுன்னா அந்த சக்கரமானது ஒரு பெரிய வாக்கியால் மாதிரி பள்ளம் பண்ணியிருக்கு அதில் ஒரு ஆள் இறங்கி நடக்கலாம் போல் இருக்கு அப்படி இருக்குது அந்த ரதத்தினுடைய பாரம் அப்படிங்கிறேன் இந்த பைசா கோபுரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே சாஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ என்ன போச்சு சமீபத்தில் ஓவராக சாஞ்சிருச்சு எல்லா இன்ஜினியருக்கும் விஞ்ஞானிகளுக்கும் பயம் வந்துடுச்சு உலக அதிசயங்களில் இது ஒன்றுன்னு சொல்லி வர்ற டூரிஸ்ட்ட காசு வசூல் பண்ணிட்டு இருக்கான் இது ஒரேடியாக சாஞ்சிட்டா வம்புடா அப்படின்னு சொல்லி இந்த பைசா கோபுரம் சாய்வது எதனாலே அடியில் இருக்கிற மண்ணு பள்ளம் போட்டு உள்ளே போகிறதுனாலே இந்த பள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி வடக்கு திசை அது வேரூன்றி இருக்கிற இடத்துல மண்ணை தோண்டி அதுக்கு பதிலாக நிறைய ஈயத்தை காய்ச்சி உள்ளே ஊற்றி அந்த ஈயத்தினுடைய ஒரு பொருட்செறியினாலே அந்த பள்ளம் நிரப்பப்பட்டது அந்த ஈயத்தை அப்படியே நெருக்கி தழினபோது இப்படி சாய்ந்திருந்த பைசா கோபுரம் அப்படியே மேலே நிமிர்ந்தது அப்போது அதனுடைய பழைய சாய்வுக்கு கொண்டு வந்து நல்லா ஒரு அடி தூரம் நிமித்திட்டாங்க அப்போ இன்ஜினியர்ஸ் எல்லாம் கேட்டாங்களா அந்த கவர்மெண்ட்டை நாங்கள் நினச்சா இந்த கோபுரத்தை கரெக்டாக நேரம் நிமித்திட முடியும் அப்படி செய்யட்டுமா இன்னும் கொஞ்சம் ஈயம் ஊற்றி அப்படின்னு அப்போ அந்த அரசாங்கம் என்ன சொல்லித்தான் அதை இது சாஞ்சிருக்கிறதுனால தான் தான் இது உலக அது செய்யும் அதனால தான் டூரிஸ்ட்லாம் வர்றானுங்க நீங்கள் நிமித்தி விட்டிங்கன்னா ஒருவேளைங்க வர மாட்டாங்கன்னா அது சாஞ்சே இருக்கட்டும் சாஞ்சுருக்கணும் ஆனால் விடக்கூடாது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சுற்றிலும் பள்ளம் தோண்டி ஈயத்தை ஊற்றி அது இனிமேல் நிரந்தரமாக சாஞ்சிருக்கும் ஆனால் இதுக்கு மேலே சாயாது அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணிவிட்டாங்க இந்த பள்ளம்ங்கிறதுக்காக சொல்லு இந்த பள்ளம் ரதத்தினுடைய சக்கரமானது அவ்வளவு ஆழமான ஒரு பள்ளத்தை போட்டுவிட்டு போயிருக்கு அதுதான் நிம்னா அப்படிங்கிற பரேனை பர அப்படின்னா பாரம் பாரம் சுமத்த இந்த ரதத்தினுடைய வெயிட்டை இந்த குதிரைகள் பெருமையாக சுமக்கின்றன நம்ம வண்டி எடுக்கிறோமே நினைக்கல சாட்சாத் சூரிய நாம் சுமக்கிறோம் என்று பெருமிதமாக செய்கின்றன எப்பவுமே செய்யும் தொழிலே தெய்வம் அவரவர் என்ன வேலை செஞ்சாலும் அதை பெருமையாக செய்யணும் ராமாயணத்தில் காட்டில் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து பர்ணசாலையை அமைக்கச்சோன்னான் பர்ணசாலையினால் இலைகளாலும் கழிகளாலும் அமைக்கப்படும் ஒரு சின்ன ஆசிரமம் குடிசை அவன் அதை செய்து முடிச்சுட்டு ராமனை கூப்பிட்டு காமிச்சான் அண்ணா இதை பாருங்க அப்படின்ட்டு ராமன் அசந்து போனான் என்னென்னா செங்கலாலும் சுண்ணாம்பினாலும் கட்டப்பட்ட ஒரு பக்க அரண்மனை மாதிரி கிச்சன் தனியாக லக்ஷ்மணனுக்கு தனி ரூமு அண்ணனுக்கு அநீகம் பெட்ரூமு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் உட்கார வச்சு பேசுகிறதுக்கு ட்ராயிங் ரூமு அவ்வளவு அம்சமாக அமைஞ்சிட்டேன் ஏய் உங்களுக்கு இந்த வேலைலாம் எப்படா தெரியும் யாரா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன் அப்போ லக்ஷ்மணன் சொன்னால் அண்ணா நான் வந்து வசிஷ்டத்தை குருகலவாசம் பண்ணின போது இருந்த மற்ற சிஷியர்கள் வர்ணசாலை அமைப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்போ நானும் போய் இதை கற்றுக்கிட்டேன் கற்றபற்றே காலத்துக்கு ஆகும்னு இப்போ நான் படிச்சுக்கிட்டது எவ்வளோ நல்லா போச்சு பார்த்தீங்களா இப்போ நான் உங்களுக்கு படசாலையை அமைத்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் எந்த தொழிலையும் தாழ்வாக நினைக்காமல் அதை சந்தோஷமாக செய்யணுங்கிறதுக்காக இங்கே பரையணு வார்த்தையை போட்டிருக்காரு பரையணா வாரம் சுமத்தல்னு அர்த்தம் சாதாரணமாக தலையில் விலகு வச்சுட்டு கொண்டு போகிறாங்கள்ல அல்லது வண்டி எழுதுகிறாங்கள அவங்கள குறிக்கிற சொல்லுது இங்கே அது அமர்ந்திருப்பது சூரிய அந்த தேர் சூரியனுடைய தேர் அதனாலே அதை அவர்கள் பெருமையாக செய்கிறார்கள் என்று வரேன அடுத்த ரெண்டு அடியில் இவர் அந்த மேருமலையையும் அந்த பள்ளத்தின் பெருமையையும் வர்ணிக்கிறார் மேரோர் மூர்தினி மேருமலையினுடைய சிகரத்திலே மூர்தின தலைமேலே நிற்கும் இப்போ மம மூர்தினி அப்படின்னு சொன்னால் என் தலைமேலே நிற்கும் மேரோஹோ மூர்தினா மேருவனுடைய தலைமையிலே மேருன மேருமலையுடைய சிகரம் சிகரத்தை இங்கே தலை என்று சொல்கிறார் உச்சியிலே அப்படின்னு அர்த்தம் இந்த மேருமலையினுடைய உச்சியிலே அகம் ஓ இந்த அகம் ஓ விட்ட விக்கட்டயத்துங்கிறது மூணு சேர்ந்து தனியாக கடைசியில் வரணும் எங்கள் இடையில போக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எது போக்கட்டும் நமக்கு இன்னும் சொல்லலைவர் அதை படிச்சுட்டு அப்புறம் அந்ததுக்கு வரேன் ரவே ஏக வீதி ரதசியா அப்படிங்க இந்த ரவேகே ஏன்னால் ரவி என்ற சொல் ஆரம்பற்றுமை உருவு ரவேகேன்னு வருது ரவிதான் சூரியன் சூரியனுடைய ஏகவீதி ஏகவீதினா ஒரே வழி ஒரு வழி ஏன்னா ரதத்துக்கு ஒரு சக்கரம் தான் ரெண்டு சக்கரம் இல்லை சூரியனுடைய ரதத்துக்கு அந்த ஒரு சக்கரம் ஏற்படுத்திய வீதி ஏகவீதி அந்த ஒரு வீதியானது என்ன செய்யணுமா இப்போ வாங்க மறுபடி அகம்போ விகட்டையது உங்கள் பாவங்களை போக்கட்டும் அந்த வீதி பள்ளமானது போக்கட்டும் அதுக்கு அடுத்த ரகசியன்னு வந்திருக்கு பாருங்கள் ரகசியம் அப்படின்னு சொன்னால் தேருடைய நர்த்தம் இசிய நேரம் வேற்றுமை ஆரம்ப வேற்றுமை வருவோம் ரதத்தினுடைய அதாவது ரவேகே ரகசிய சூரியனுடைய ரதத்தினுடைய ஏக வீதி அந்த ஒரு சக்கர பள்ளமானது ஓ அகம் விகட்டைய உங்களுடைய சகல பாவங்களையும் பூக்கட்டும் அப்படிங்கிற அதாவது நாலு வரி கொண்ட இந்த பாட்டுக்குள்ளே அவ்வளோவையும் சொல்லிடணும் ஆனால் அதே சமயத்தில் முழுக்க என்ன விளக்கணுமோ அவ்வளோவையும் விளக்கணும் இப்போ சில பேர் கார்டு எழுதுகிற போது நான் கடந்த பதினைந்து நாட்களாக தலைவலியாலும் காய்ச்சலாலும் அவதிப்பட்டேன் டாக்டரிடம் மருந்து சாப்பிட்டேன் நிறைய பணம் செலவானது சாதாரண சாப்பாடு சாப்பிட முடியவில்லை இப்பொழுது குணமாகி விட்டேன் அப்படின்னு மூணு வரையும் எழுதுவாங்க ரொம்ப கெட்டிக்காரனாக என்ன எழுதுவாங்கன்னா ஆரம்பத்தில் கடும் காய்ச்சலும் தலைவலியும் நின்றது அவனு எழுதுவாங்க அப்படின்னா இவர் காய்ச்சல் அவதிப்பட்டுருந்திருக்காருன்னு தெரியுது இவங்க நீளமாக சினிமா வசனம் எழுதுகிற மாதிரி எங்கே குத்துச்சு எங்கே வலிச்சிச்சு எப்படி படுத்தோம் எப்படி உருண்டோம் எந்த டாக்டர்கிட்ட போனோம் இதெல்லாம் தேவையில்லாத பெர்னாட்சா ஒருதலை ஒரு நண்பருக்கு கடிதம் எழுதும்போது அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலே நீளமாக கடிதம் ஒரு ஃபுல்ஸ்கேப் பேப்பர் எழுதணும்னு நினச்சார் ரெண்டு ஃபுல்ஸ்கேப் பேப்பர் ஆகிப்போச்சு கீழே ஒரு குறிப்பு எழுதினார் என்ன எழுதினார்னா நான் குறைவாக சுருக்கமாக கடிதம் எழுதாததன் காரணம் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை குறைந்த நேரம் இருந்ததால் நீண்ட கடிதம் எழுதிவிட்டேன் அப்படின்னு எழுதினார் நாம் நினைப்போம் என்ன ஏன் ஆளு கிருக்கு மாதிரி எழுதுறாரு இதை மாற்றி சொல்லணும் நீண்ட கடிதம் எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் குறைஞ்ச கடிதம் எழுதுறதுக்கு குறைஞ்ச நேரம் ஆகும் இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு என்ன உண்மை என்னான்னா நீளமாக எழுதுறது சுலபம் வள வளவளன்னு பேசுறது ஈஸி சுருக்கமாக பேசணும் சுருக்கமாக எழுதணும் ஆனால் எல்லாத்தையும் சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப உக்காந்து யோசித்து திறமையாக எழுதணும் ரெண்டாட்சி வழக்கமாக சின்ன சின்ன கடிதம் எழுதக்கூடியவர் உட்காந்து சிந்தித்து எழுதுவார் அப்போ டைம் கிடைக்கல அதனால் பாமரனை போலே வள பழ பல வளன்னு எழுதிவிட்டார் அதனால் நேரங்கிரைய ஆமையினாலே நான் நீளக்கடிதம் எழுதி விட்டேன்னு அப்படினேன் அது மாதிரி இங்கே இந்த நான்கு வரிகளுக்குள்ளே எவ்வளோ பெரிய கருத்து அவர் சொல்கிறார் அந்த தேர் சக்கரத்தின் பள்ளம் உங்கள் பாவங்களை போகட்டும்னா அந்த பள்ளத்துக்கு அவ்வளோ புனிதத்தன்மையா அப்போ தேர் சக்கரம் எவ்வளோ புனிதம் அந்த தேர் எவ்வளோ புனிதம் அந்த தேரில் பவனி வரும் தெய்வம் எவ்வளோ புனிதம் என்று அவ்வளோ விஷயங்களையும் நாம் புரிந்து மாதிரி அவர் எழுதியிருக்கிறார் இதில் விகட்டைய தூ அப்படிங்கிறது அழிக்கட்டும் ஒழிக்கட்டும்னு அர்த்தம் எதை ஒழிக்கட்டும் அகம் அகம்னா பாவம் அதாவது நேரோ மூர்தினி அகம் அப்படிங்கிறதுல அகம் என்றால் பாவம் ஓகோ என்றால் உங்களுக்கு விகட்டையத்து அழிக்கட்டும் ஏன்னா பாவங்கள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அது நம்ம தின்னுக்கிட்டு இருக்கோம் பகவத்கீதையில் கண்ணுன்னு சொல்கிறான் நாத்திகர்கள் தங்களையே அழித்து நாத்திகர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட அவங்கள் தங்கள் வாழ்வையும் ஆத்மாவையும் அவர்கள்தான் கெடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு ஜென்மாவை வீணாக்கிக் கொள்ளுகிறார்கள்னு ஆனால் இங்கே இப்போ சமீபத்தில் ஒரு சூறாவளி அமெரிக்காவில் வீசி அந்த சூறாவளி வீசின போது அந்த காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பயந்து போய் அங்கும் இங்கும் ஓடினார்கள் ஒரு நகரே காலி பண்ணி ஒரு வீட்டில் போய் அல்லது ஒரு ஸ்கூலில் போய் ஒரு சர்ச்சில் போய் பதுங்கினார்கள் அப்போ ஒரு ரவுடி கும்பல் புறப்பட்டு வந்து அப்படி ஆங்காங்கே பதுங்கி இருக்கிற மக்களிடம் ஆயுதங்களை காட்டி கொள்ளையடித்திருக்கிறார்கள் மருத்துவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் பல நூற்று கணக்கிலே நிகழ்த்தியிருக்கிறார்கள் இராணுவம் தலையிட்டும் அடக்க முடியவில்லை இதை வந்து துக்களப் பத்திரிகைகளை சோ எழுதி பாருங்கள் ஒரு சூறாவளி வீசி மழை பெஞ்சிருக்கு மக்கள் வந்து அலோல கலோலப்பட்டு ஒரு இடத்துல ஆபத்துக்கு போய் பதிங்கினா இந்த அமெரிக்க நாட்டு ரவுடிகள் அவங்களை என்ன பாடுபடுத்தி இருக்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் சுனாமி வந்தபோது மக்கள் இதே மாதிரி அவதிப்பட்ட போது மற்ற மக்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களே தவிர இங்கே இருக்கிற ரவுடி பய கூட அந்த மாதிரி மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கலை அந்த மாதிரி மக்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கலை அப்போ இந்தியாவில் ரவுடிகள் கூட உத்தமர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவில் அங்கே ரவுடிகள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள் என்று துக்குல கைதில் எழுதியிருக்கிறார் இதை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போது லேட்டஸ்ட்டு அமெரிக்கன் புலட்டினில் வந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா அமெரிக்காவிலே ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ரெண்டாயிரத்து டீனேஜ் பெண்கள் கல்யாணமாகாத பெண்கள் கர்ப்பந்திருக்கிறார்கள் தம்மை அறியாமலே கர்ப்பந்தரிக்கிறார்கள் அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறை அடுத்து புதிது புதிதாக ஒவ்வொரு நாளும் ஒரு இளைஞர்கள் மது அடிமையாகிறார்கள் புதிது புதிதாக ஒவ்வொரு நாடும் ஐநூறு இளைஞர்கள் போதை கஞ்சா மருந்துக்கு அடிமையாகிறார்கள் புதிது புதிதாக பதினாயிரம் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களிலே குற்றங்கள் செய்கிறார்கள் புதிதாக நாலாயிரம் டீனேஜு குழந்தைகள் பால்வினை நோய்க்கு அடிமையாகிறார்கள் அமெரிக்காவை பற்றி ரிப்போர்ட்டு நியூஸ் பேப்பரை இவ்வளோ மோசமாக கொடுக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்குள்ளே நாம் வச்சுருக்கிற கட்டுக்கோப்பு இங்கே நாம் வந்து இவ்வளவு மடையிலையும் இடியிலையும் உட்காந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்போம் நினச்சி உட்காந்துருக்கிறோமே காரணம் என்ன நம்முடைய ஆன்மீகத்திலையும் நம்ம சார்ந்தோர்கள் நம்ம எழுதி வச்சுருக்கிற சாஸ்திரத்துலையும் நாம் வச்சிருக்கிற மதிப்பு அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இதில் தெரியுது அமெரிக்காவில் என்ன நடக்குது இந்தியாவில் என்ன நடக்குது இந்த நாட்டில் கெட்டவங்கூட எப்படி இருக்கிறான் அந்த நாட்டில் நல்லவங்க கூட எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனாலே இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு போகட்டோமுறார் நம்மவர்கள் இவ்வளவு மோசமான பாவங்கள் செய்கிறதில்ல அதனால தான் மயூர என்ன பண்ணுறார் இந்தியர்கள் தான் இதை படிப்பாங்க இந்தியர்களுடைய பாவங்கள் போகட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் பாவங்கள் போகட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க பாவங்கள்லாம் நம்ம குறைந்த பாவங்கள் என்று இவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் அகம்போ விகட்டையு ரவேர் ஏக்க அடுத்து இந்த சூரியனுடைய ரதமானது எவ்வளோ வேகமாக போகுதுன்னு தான் வழியில் எந்த இடைஞ்சலும் கிடையாது யாரும் வழியை குறுக்க நிற்கக்கூடாது நிற்காதபடி அருணன் இங்கிருந்து உரத்த குரலில் சத்தம் கொடுத்து கொண்டே போகிறானான் சாதாரணமாக ராஜாக்கள்லாம் வெளியே தெரு பவனி பெறும்போது ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட என்ன விக்ரமாதித்த மகாராஜா வருகிறார் படாக் அப்படிமா உன எல்லாரும் வழிபட்டுடுவோம் ஒரு தடவை ஜனக மகாராஜா இது மாதிரி பவனி வந்துக்கிட்டு இருக்கிற போது அந்த ராஜபாட்டையிலே அரசன் வருகிறான் யாரும் வரக்கூடாது என்று மக்களை அடித்து துரத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது அஷ்டவக்ரர் என்ற ஒரு மகரிஷி அவர் அவனை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ அவர் சொன்னார் ஒரு அரசன் ஒரு ஊரிலே பவனி வந்தாலோ நடந்தாலோ தேர்தல் வந்தாலோ அதுக்காக மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாதியா ராஜா வர்றாரு நீங்கள்லாம் இங்கே நிற்காதீங்க அங்கே போங்க இப்போ நம்ம பண்ணுறாங்கல்ல ஒரு அமைச்சர் வர்றாருன்னு அவனை எல்லாம் அசையாதீங்க அங்கே என் நல்லுங்க டிராஃபிக் எல்லாம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு மக்களை போட்டு இம்சம் பண்ணுறாங்க இதெல்லாம் தப்பு மன்னன் வந்து நாட்டிலே நடந்து வந்தால் மக்களுக்கு அதனால் இடைஞ்சல் இருக்கக்கூடாது அதனாலே இதை நான் கண்டிக்கும் முகமாக அரசன் வரக்கூடிய இதே பாதைகளை தான் நான் நிற்பேன் நடப்பேன் அப்படின்னு அஷ்டபக்ரர் என்ற மனிவர் அப்படியே நடந்தாரான் அவருக்கு அஷ்டபக்ரர்னு பேர் வந்த காரணம் அவர் உடம்புல எட்டு கோணல் இருக்கும் முதுகு வளைஞ்சிருக்கும் கழுத்து வளைஞ்சிருக்கும் கை வளைஞ்சிருக்கும் கால் வளைஞ்சிருக்கும் எட்டு கோணல் அந்த அரண்மனை காவலர்கள் பார்த்தார்கள் யோ நீ ஏற்கனவே எயிட் பெண்டு இதில் இருந்த ஒன்று ரெண்டு பெண் வர போது உனக்கு ராஜா வர்ற பாதையில் நான் அப்படி தான் போவேண்டியே அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ராஜா நேப்பாடி தாங்க உடனே ஜனகர் பார்த்தேன் தாங்கள் அஷ்டபக்கிற மகிழ்ச்சி அல்லவா அப்படின்னு கேட்டான் ஆமாம் அப்படின்னா இந்த காவலரை பார்த்து ஏன் இந்த மகிழ்ச்சியை மரியாதை இல்லாமல் கொண்டாங்க வரீங்க மகாராஜா நீங்கள் வர்ற பாதையில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி தான் வருவேங்கிறாரு மக்கள் வந்து மனநிலை தொந்தரவுப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்போ ஜனகன் என்ன சொன்னான் தெரியுமா ஒரு மன்னனாக இருந்தாலும் அவனை தட்டி கேட்கக்கூடிய மகரிஷிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த நாடு நிச்சயமாக செழிப்பாருக்கும் இந்த மன்னனுக்கு என்றும் வீழ்ச்சி இருக்காது மகரிஷிகள் சொன்னது ரைட்டு என்று சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவரை கௌரவப்படுத்தி அனுப்பினான் புராணங்கள் இருக்குது இங்கே சூரிய அந்த ஏக வீதி ஒரு சக்கரம் போகக்கூடிய அந்த வீதியானது அந்த பள்ளத்திலே தங்குதடை இல்லாமல் எந்த குறுக்கீடும் இல்லாமல் நீள ஒரு பாதையாக இருக்கிறது அந்த ஏக்கு வீட்டி உங்களுடைய சகல பாவங்களையும் அழித்து ஒழிக்கட்டும் அப்படிங்கிற அடுத்த வரை பாருங்கள் அந்த பாதைய பற்றிய வர்ணனை சொல்கிறார் இந்த சக்கரமானது வேகமாக போனதுனாலே என்ன நடந்ததா சோ உஷ்மோ உதக்த அம்புரித்த பிரகட்டித்த புலினக உத்தூசரா ஸ்வர்துனீவை ஸ்வ உஷ்மை அப்படின்னா இந்த ரதத்தின் சக்கரம் வேகமாக போகிறபோது அந்த இரும்பு பட்டயமானது உராய்வதனாலே மிகுந்த உஷ்ணம் ஏற்படுகிறது அதான் ஸ்வ உஷ்மாத் அந்த இரும்பு பட்டாவானது சாலையில் போகிற போது ஏற்படுற உஷ்ணம் ஹீட்டு உராய்வு எப்பவுமே உஷ்ணத்தை நம்ம கையில் என்ன ஒரு ஹீட்டு உண்டாயிடும் ஒரு ரெண்டு துணியை வேகமாக தேய்ச்சா ஹீட்டு உண்டாயிடும் நீங்கள் தலை வேகமாக சீவினிங்கன்னா அந்த சீப்பில் எலக்ட்ரிசிட்டியே உருவாகிடும் ஒரு சின்ன பேப்பர் வச்சா அது காந்த மாதிரி எழுத்துக்கும் அப்படி மின்சாரத்தை முத முதன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எலக்ட்ரா ஸ்டோவன்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால எலக்ட்ரிசிட்டதுக்கு பேராச்சு அதனால அந்த உராய்வினாலே ஏற்பட்ட ஸ்வ உஷ்மாத்து உதத்த உதத்த அப்படின்னா வெளியே கல் எறியப்பட்ட அம்பு நீர் இல்லாத ரிக்தான் இல்லாத அம்பு நீர் நீர் இல்லாத அம்புரித்த பிரகட்டித்த பிரகட்டித்தன வெளிப்பட்ட அதாவது உள்ளே இல்லாமல் வெளிப்படுவதற்கு பிரகடனம்னு பேர் அந்த காலத்தில் பிரகடனம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அரசர் இதை பிரகடனப்படுத்தினார் அப்படின்னா பிரகடனப்படுத்தினார்னா வெளியே சொன்னார்னு அர்த்தம் பிரகட்டித்தார் வெளியே சொல்வதில் வாரியார் சொல்லுவார் தமாஷா நாம் செய்கிற புண்ணியம் வெளியே சொன்னால் குறைஞ்சி போகும் நாம் செய்கிற பாவம் வெளியே சொன்னால் அதுவும் குறைஞ்சி போகும் அப்படின்பார் இப்போ யாருமே அவங்க செய்கிற பாவத்தை சொல்ல மாட்டான் புண்ணியத்தை தான் சொல்லுவான் நான் இத்தனை குழந்தைங்களை படிக்க வச்சேன் இவ்வளோ தானம் பண்ணினேன் இவன் தற்பெருமை பேச பேச பேச அந்த புண்ணியம் போயிடும் பாவத்தை கேளுங்க எனக்கு நினைவறிஞ்ச நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் நான் பஞ்சமா பாதகங்களில் செஞ்சதில்லை அல்ப பாவங்களும் செய்ததாக ஞாபகம் இல்லை பொய் ஒருவேளை எனக்கு தெரியாமல் நான் சொல்லியிருக்கலாம் அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் திருடினதாகவும் ஞாபகம் இல்லை என்னால் ஒருத்தன் கண்ணீர் விட்டாங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அப்படி சொல்கிறதே ஒரு பாவம்ன்றான் நீங்கள் பண்ணின பாவத்தை வெளியே ஊரறியை எடுத்துச்சோன்னால் அதனாலேயே உங்கள் பாவம் குறையும் அதனால தான் ஆழ்வார்கள் மகான்கள்லாம் பகவான்கிட்ட பாவம் அனுப்பி ஸ்தோதனை எழுதுகிற போது நான் ஆயிரம் குற்றங்களுடைய இருப்பிடமாக இருக்கிறேன் நீசனேன் நிறை ஆழ்வார் சொல்கிறார் நீசனேன் நிறை நான் மகா நீச்ச மகா அதம என்கிட்ட நல்லதுன்னு ஒன்றுமே கிடையாது என்கிட்ட குற்றந்தான் இருக்குது பகவானே உனக்கு நான் காணிக்கையாக கொடுக்கணும்னா நான் செய்த பாவங்களை தான் கொடுக்கணும் என்கிட்ட என்ன இருக்குது இப்படி தான் மகான்கள் பேசிக்குவாங்க இந்தியாவிலே பெரிய மகான்கள் கடவுள் மாதிரி மகான்கள் கூட தன்னை குறைவாகத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி சொல்கிறதுனால உங்கள் பாவங்கள் குறையும்னு சொல்லிருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க வெளியே உங்களை பற்றி சொல்லிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தை சொல்லாதீங்க நீங்கள் பண்ண கெட்ட காரியத்தை சொல்லுங்க அதனால அந்த பாவம் இங்கேயே மன்னிக்கப்படுகிறது உங்களுக்கு அதுலேயே பாதை நடன போயிடுது அப்படின்றான் அதனால பிரகடனம் வெளி சொல்லுதல் வெளிப்படுத்துதல் இங்கே அந்த மணலானது இந்த உஷ்ணத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது புலிநகா புலிநகா அப்படின்னு சொன்னால் மணல் மணல் திட்டு அந்த மேரு மலையின் மேலே இந்த சக்கரம் போகிறதுனால தங்க துகள் ரெண்டு பக்கமும் வாரி கிடக்கு அந்த மேருமலை பாறைகளானது தொள் தூளாகி மணலாகி ரெண்டு பக்கமும் திட்டு திட்டாக இருக்கிறான் புலீனாக உ தூசரா தூசரானா ஒயிட்னு இருக்கும் கிரே கலர் அந்த மணல் வெள்ளையாக இருக்குது ஏன் வெள்ளையாக இருக்குது தங்கத்தாது கலந்ததினாலும் அது உயர்ந்த கனிமங்கள் நிறைந்த பாறையானாலும் அது வந்து வெள்ளையாக தெரியும் தூசரா ஸ்வ ஸ்வர் துனிவ ஸ்வர் அப்படின்னா தேவலோக துனினா ஆறு இவனா போல தேவகங்கை உஷ்ணத்தினாலே நீரெல்லாம் வற்றி போய் மணலானது வெளியே வந்து கிடந்தால் எப்படி காய்ந்து போய் வெறும் மணலாக காட்சி அளிக்குமோ வற்றி போன தேவகங்கை போலே இந்த பள்ளமானது காட்சி அளிக்கிறதுங்கிற தேவகங்கை என்றைக்காவது வற்றுமா வற்றாது இதெல்லாம் அசம்பாவிய உபமா ஒரு நாளும் நடக்காத உபமை இப்போ சூரியன் ஒரே சமயத்தில் கிழக்கு திசையிலும் மேற்கு திசையிலும் உதித்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த பக்கம் ராமன் வந்தான் இந்த பக்கம் லக்ஷ்மணன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இவங்க கொடுத்துக்கிற ஓமை என்னடான்னா ஒரு நாளும் சாத்தியமில்லாத ஓமை ஒரே சமயத்தில் ரெண்டு சூரியன் உதிக்கப் போகிறதில்லை ஆனால் இங்கே அந்த சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டுறதுக்காக அப்படி சொல்கிறாங்க அதுபோல் இங்கே ஆகாய கங்கையானது வற்றி போய் மணல் மட்டும் வறண்டு கிடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோலே இந்த சூரியனுடைய ரதத்தின் தேர் சென்ற பாதை பள்ளம் விழுந்து வெள்ளை மணலால் நிரப்பப்பட்டிருப்பது போலே தங்கத்தாதுக்களால் நிரந்தியிருக்கிறதுங்கிற இது வந்து அசம்பாவி உப்புமா இது ஒரு நாளும் நடக்காத ஊமை அது ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஊமை சொல்லும்போது அதன் தகுதிக்கு ஏற்ப ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போது சூரியனுடைய ரதம் புனிதமானது அதன் சக்கரம் புனிதமானது அது சென்ற பாதை தடம் புனிதமானதுங்கிற போது அது எப்படி இருக்குதுன்னா அதுக்கு நாம் ஊமை கொடுக்குறப்போ ஊமைக்குன்னு நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற பொருளும் உயர்வாக இருக்க வேண்டும் புனிதமாக இருக்க வேண்டும் அதனால் தேவகங்கை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் நீங்கள் அப்படி இல்லாமல் அந்த நடுவில் பள்ளம் விழுந்துருக்கிறது பாண்டிச்சேரியில் தார் ரோடு தார் காயாமல் இருக்கிறப்ப மாட்டு வண்டி போனால் எப்படி பள்ளம் பிடுகுமோ அது மாதிரி அங்கே பள்ளம் பிடிந்து கிடந்தது அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா அது வந்து கீழ்த்தரமான ஊமையாகிவிடும் நீங்கள் வந்து பண்டைய கால கதாநாயகன் கதாநாயகியை வர்ணிக்கக்கூடிய பாடல்களில் பார்த்திங்கன்னா கதாநாயகன் கதாநாயகியை பார்த்து உன் முகம் தாமரை போல இருக்கிறது உன்னுடைய பற்கள் முத்து போல் இருக்கின்றன உன்னுடைய கூந்தல் மேகம் போல் இருக்கிறது உன் கண்கள் அப்படியே குவளை மலர்கள் போல் இருக்கின்றன அப்படிமா ஆனால் அதே காவியத்தில் காமெடியின் ஒரு தவறுவான் பஃன் அவனுக்கு வந்து விதூஷகன்னு பேர் விதூஷகன் வந்து தன்னுடைய காதலியை வர்ணிப்பான் அதுக்கு ஒரு கவிதை போட்டிருப்பான் அவன் என்ன மாதிரி போட்டிருப்பான் அப்படின்னு சொன்ன உன் பல்லு இருக்கே அது தலை சீப்பு மாதிரி இருக்குது அப்படிமா உன் தலைமுடி இருக்குது அடுப்பில் ஈரவிறகு எரிஞ்சால் புகை கிளம்பமே அந்த மாதிரி இருக்குது அப்படிம்மா உன் உதடு இருக்கு மிளகாப்பழம் மாதிரி இருக்குது அப்படிம்மா இப்போ இந்த மாதிரி ஒரு வர்ணனையில் ஒரு நல்ல படித்த பொண்ணை போய் உன் மூக்கு உலகாப்பழம் மாதிரி இருக்குது ஒரு தலைமுடி வந்து புகை மாதிரி இருக்குன்னா அவளுக்கு சந்தோஷம் வருமா வராது அதான் மேன் மக்களுக்கும் கீழ்மக்களுக்கும் வித்தியாசம் இது தாழ்ந்த ஊமைகள் அது உயர்ந்த ஊமை அதனால் உயர்ந்த ஊமை கொடுக்கறதுக்கு பார்த்தா ஒரு நாடும் நடக்காத ஒரு சம்பவம் ஆகாச கங்கையானது ஒருநாள வற்றி போகாது ஆனால் ஒருவேளை வற்றி போனால் அது எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது சூரியனுடைய ரதம் சென்ற இந்த பாதை அப்படின்னு சொன்னா சரியான சம்பந்தஸ்து ஊமையாக இருக்கும் என்று சொல்றார் இந்த ஆகாச கங்கையானது ஏன் சொல்லப்பட்டது என்றால் அந்த ஆகாச கங்கை நீர் யார் மேல லேசா அப்படிப்பட்டா கூட அவர்களுடைய பாவங்கள் நீங்குமா அப்படிப்பட்ட ஆகாச கங்கையிலும் நீங்காத பாவங்களை சமயத்தில் இந்திரன் பண்ணிடுவான் அவன் வந்து பூமியில் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணி அவனுக்கு விமோசனம் இல்லைன்னு சொல்லுவான் நம்ம மக்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டு வடக்கை போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றாங்க வந்த உடனே அவங்க நினச்ச மாதிரி ரொம்ப பிரமாதமாக ஒன்று ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறப்போ இன்னமோ கங்கை வந்து விஷ்ணுக்குடைய பாதத்திலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க போய் குளித்தான் உடனே பாவமெல்லாம் போகுன்னு சொல்கிறாங்க அப்படி இன்னும் ரிசல்ட் பிரமாதமாக காணாமல் சுமாராக தானே இருக்குது அப்படின்னு சொன்னேன் தேவேந்திரன் முதலிய தேவர்களுக்கே பாவங்கள் போகாதபடி அவர்களுடைய பாவம் கணக்கு இருக்கிற போது ஆகாச என்ன செய்யும் அதனால் அந்த மாதிரி சமயங்களில் அசுரரிடம் அவர்கள் மாட்டிக்கொண்டு அவதிப்படுவார்கள் துன்பப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கு அதனால் இங்கே பாவத்தை போக்கும் தேவகங்கை பற்றினாலும் இந்த சூரியனுடைய ரதச்சக்கரத்தினுடைய பள்ளமானது உங்களுடைய பாவங்களை காப்பதற்கு போக்குவதற்கும் உங்களுக்கு அருள் செய்வதற்கும் என்னென்றும் காத்திருக்கிறது அப்படின்னு கங்கையை விட சூரியனுடைய ரதமானது உயர்ந்ததுங்கிற என்ன காரணத்தினாலேன்னா கங்கை வந்து பெருமாளுடைய பாதத்திலிருந்து உற்பத்தியானதுனால தான் அதுக்கு உயர்வு மற்றபடி அதுக்கு உயர்வு இல்லை ஆனா இங்கே பெருமாளே அந்த ரதத்தில் இருக்கிறதுனால சூரியனானவன் உங்களுடைய பிரத்யட்ச நாராயணனாக காட்சி அளிக்கிறான் உங்களுக்கு கண்காணக்கூடிய கடவுளாக அவன் காட்சி அளிக்கிற போது இந்த கங்கை நீரானது அவன் சம்பந்தத்தால் மட்டுமே உயர்வு பெற்றது கங்கையை விட இந்த சூரிய கடவுள் உயர்ந்தவன் அன்றாடம் காலையில் சூரிய தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் பாவங்கள் எல்லாம் ஓடிவிடும் அப்படிங்கிறதுக்காக கங்கையை விட சூரியன் உயர்ந்தது என்று சொல்கிறேன் இப்போ கங்கையில் குளிக்கணும்னு சொன்னால் ஒன்றும் இங்கேருந்து கிளம்பி வடக்க போகணும் அல்லது வீட்டில் இருக்கிற டேப் வாட்டரை கங்கை தண்ணி என்று பாவிச்சுட்டு குளிக்கணும் இப்போ தீபாவளியில் தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் குளிக்கிற போது கங்கை யமுனை பிரம்மபுத்திரா முதலிய புண்ணிய நதிகளுடைய தீர்த்தமெல்லாம் என் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை சொல்லிவிட்டு குளிப்பாங்க அதனால தான் வந்து தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற போது ஏன்னா கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க கங்கா ஸ்நானம் ஆச்சுன்னா தீபாவளி அன்னைக்கு மட்டும் பகவானை நினச்சி குளிக்கிறவங்க வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் கங்கை வருகிறாள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் அன்னைக்கு மட்டும் குளிச்சாச்சான்னு கேட்காம கங்கா ஸ்நானம் ஆச்சானு கேட்கணும் விவரம் தெரிஞ்சவன் ஸ்நானம் ஆச்சுமா இல்லை நமக்கு ஸ்நானமே ஒரு நாளும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் விவரம் தெரியாதவன் என்ன பண்ணுவான் நான் கங்கைக்கு போனதாக யார் சொன்னான் நான் நார்த் இந்தியாவுக்கு இன்னும் போனது இல்லையே யாரோ உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்கிறாங்க நான் கங்கைக்கு போனதாக அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு லூஸ் மாதிரி விளரக்கூடாது கங்கா ஸ்நானம் ஆச்சுன்னா தீபாவளி அன்னைக்கு அவரது இருக்கிற ட்ரம்மு தண்ணி கிணத்து தண்ணி டேப்பு தண்ணி எல்லாமே கங்கையாக மாறுகிறது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது கூட வந்து லிமிட்டெட் பலன் தருமா சூரியனும் அன்றாடம் காலையில எல்லாருக்கும் காட்சி தருகிறான் அதனால கங்கை விட அவன் உயர்ந்தவனாகிறான் உங்களுக்கு அருள் செய்பவனாகிறான் அப்படின்னு சொல்றேன் இன்னொரு தடவை பாருங்க உத்கீர்ண ரேணு திருத குர தலிதா பார்ஸ்வயோகோ சஸ்வத் அஸ்வைகி இந்த சஸ்வதுங்கிற வார்த்தை மூலமா அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பள்ளமானது என்றென்றும் நிலைத்திருப்பது ஒரு நாள் இருந்து இன்னொரு நாள் மறைந்து போவதில்லை ஏன்னா கவிஞன் ஒரு வாழ்த்து சொல்லும்போது அதில் குற்றம் சொல்லணும் இப்போது சாதாரணமாக ஒரு மணலில் ஒரு வண்டி போச்சுன்னா அதில் ஏற்படுற பள்ளமானது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி வந்தால் அந்த பள்ளம் மறைஞ்சு போகும் இல்லை காத்தடித்து மணல் மூடிட்டால் அந்த பள்ளம் மறைஞ்சு போகும் இவர் என்ன சொல்கிறார் அந்த பள்ளம் உங்களை என்னாலும் காக்கட்டும்ங்கிறார் என்னாலும் எப்படி காக்கும் ஒரு வண்டி சென்ற பள்ளமானது கொஞ்ச நேரம் இருந்த அப்புறம் மறைஞ்சு போயிடுமே அது எப்படி என்னாலும் காக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருங்கிறதுக்காக அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றார் சஸ்வத் அஸ்வைஹி இந்த குதிரைகள் தினம் தினம் அதே பாதையிலே போகின்றன ஸோ பள்ளம் இல்லாத நாள் என்று ஒரு நாள் சொல்லவே முடியாது அதனால இந்த பள்ளம் என்றென்றும் உங்களை காக்கும் நீங்கள் வேணால் பிறக்கலாம் இருக்கலாம் பிரளைய காலத்தில் போய் லயமாகிடலாம் ஆனால் சூரிய ரதத்தினுடைய சக்கரத்தினால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளம் நிரந்தரமாக இருக்கும் அதுவும் வழிபாட்டுக்குரிய இதுதான் இப்போ ராமர் வந்து இந்த இடத்துல பாதம் வச்சாரு அப்படின்னு ராமர் பாதம்னு பல இடங்களில் பாறைகளில் வெட்டி கோவில் மாறு கட்டி வழிபடுகிறார்கள் இலங்கைக்கு போனீங்கன்னா அனுமார் இங்கே முத முதன்னு குதிச்சாரு அப்படின்னா ஆஞ்சநேய பாதம்னு சொல்லி அங்கே வச்சு ஒரு பதத்தடம் என்று வழிபடுகிறார்கள் வணக்கத்திற்கு உரிய ஒரு பெரியவர்களுடைய வழிபாட்டை செய்கிறபோது அவங்க பாதம் பதினஞ்சை இடமும் வணக்கத்துக்குரியதாகிறது அதுபோல் இந்த ரதத்தினுடைய சக்கரத்தினுடைய பள்ளமும் வணக்கத்திற்குரியதாகிறது அது நிரந்தரமாக இருப்பதாகிறது அப்படிங்கிற சஸ்வத்தஸ்வைஹி ரஸ்ராந்த பிராந்த சக்கர கிரம நிகில மிலன் நேமி நிம்னா பரேன மேரோர் மூர்தின்ய அகம் மூர்தினி அகம் ஓ விகட்டையு ரவேகே ஏகவீத்தியர் ரதசிய ஸ்வ உஷ்மோ தக்தா உஷ்மோ உதக்தா அம்புரித்த பிரகட்டித்த புலினோ உத்தூசரா சுதுனிவ இதை ரொம்ப உயர்ந்த மங்களமான சொற்களையும் மங்களமான உதாரணங்களையும் ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டு சாதாரணமாக ஒரு கவிஞனுக்கு தோன்றாத ஒரு கற்பனை இது ஒரு ரதத்தின் சக்கரத்தின் பள்ளத்தை வச்சு ஒரு பாட்டு பாடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை இவருக்கு வருதுன்னா அந்த சூரிய அருள் நம்ம மயூரகவிக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனாலே இப்படி அவர் சொல்கிற அதை வந்து நம்ம பரிகாசமாக நினைக்காமல் சில என்ன விமர்சனம் சொல்கிறாங்கன்னா ஆகாசத்தில் போகிற சூரியன் அந்தரத்தில் போகுதுன்றாங்க அந்த சக்கரம் பதினஞ்சு இடத்துல பள்ளம் முழுகுதுன்றாங்க அது எப்படி பள்ளம் முழுகும் இதெல்லாம் மித கற்பனை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு தான் அவர் எச்சரிக்கை என்ன பண்ணிட்டார் மேருமலையின் மீது விழுந்த பள்ளங்கிறார் எல்லா இடத்துலையும் விழுகலை ஆகாசத்தில் விழுகலை அது மேருமலையை தாண்டி போகிற போது மேருமலையின் உச்சியிலே இருக்கிற தங்கத்தாதுக்களிலே அந்த ரதத்தின் சக்கரம் பதிவதனாலே ஏற்பட்ட பள்ளம் என்று அவர் எச்சரிக்கையாக சொல்கிறார் வந்து கற்பனை குற்றமோ கருத்து குற்றமோ பொருட்குற்றமோ எதுவும் இல்லை இதை பக்தியோடு படிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இவர் சொல்கிற மாதிரி சகல பாவங்களும் நீங்கும் என்பதில் ஐயமில்லை சில நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே நான் சுலோகம் முடித்த உடனே மறுநாள் வந்து வீட்டில் அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி அன்னைக்கு சூரிய சூத்திரத்துக்கு அதை தான் சொல்கிறதாக சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் எளிதாக சொல்லக்கூடிய விழுங்கிக் கொள்ளக்கூடிய பொருள் தான் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்ல முடியாட்டையும் தமிழில் கூட சொல்லாட்டியும் பரவாயில்ல மனசில் இந்த கருத்து இருந்தால் போதும் இந்த மாதிரி சூரியனுடைய ரதம் போகிற போது மேதுமலையில் ஒரு பள்ளம் முடுகுது அந்த பள்ளம் புனிதமானது அது என்னுடைய வணக்கத்தில் புரியது அது என் பாவங்களை போக்கட்டும் என்று நினைச்சா அதுவே இந்த ஸ்லோகத்தை சேவித்த பலனை கொடுக்கும் இதன் அடுத்த ஸ்லோகத்தை நாம் அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம் இன்றைய உபயதாரர்களான வைசியாதிபதி திருமதி லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேடு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி நாளைக்கு இங்கே சுதர்சன சதகம் இருக்குது வெள்ளிக்கிழமை தனி சிலகம் சனிக்கிழமை லக்ஷ்மி சகசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை சூரிய சகசரனாமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சதுரதுக்காக சந்திப்போம் ஜெயசிரிமன்